பெரும் சுற்றமும் பண்டுதங்கை ஏற்றி மரணவேதனை யாவரால் அறியலாம் மயங்கிய கரணம் யாவையும் கலங்கிட வருந்துயர் கடவுளே அருகிறமாகிய பெண்டிரும் சுற்றமும் நமக்கு மனை மக்கள் சுற்றத்தாரெல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க பரன் மா அவங்க என்ன எது பார் சொன்னா பண்டிதம் கையிட்டு வந்து இரணமானவை கொண்டிடன்மங்களை கொடுக்கல் வாங்க இருக்கு அது நேரம் செய்யறதுக்காக இருக்காங்களா நேர் பண்ணிட்டா போயிருவாங்க கொடுக்கல மட்டுச்சா போயிடு போயிடுவாங்க ரெண்டும் கொடுக்கலாம் ரெண்டும் என்ன கடன் சங்கடம் தான் அதாவது நேர் பண்ணிட்டா போயிடுவாங்களா கணக்கு நேராய்ச்சினா தீர்ந்து வச்சா தான் ொின்னு பேரு அது ஆஹ் சேத்துக்கிறது அது ரொணம் பண்ண கடன் அர்த்தம் கடன் பட்டியிருக்கிறதுக்காக அது கட்டிக்கிறது அதனால அது ரொணா ஆ ஏன் சேர்த்துக்கிறாரு நீக்க பொருள் இல்லை அங்கே வர்க்கம் மொழிமுதல் சொல்ல அது அதனால ஆ சேர்த்துக்கிறது அந்த மாதிரி சேர்த்துக்கிறது வழியே அது கடன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை கடன் தான் ஏன் அதான் சொல்ற பரணமாகிய பெண்டும் சுற்றமும் பண்டு முன்ஜென்மங்கள் கையில் தந்த இரணமானவைக்கு என்ன கடன் அர்த்தம் இதை ருணம் ருணமுங்கிறதா இரணமானது இரணமானவை கொண்டிட இவரை விட்டு இயம்பிடாது இவன் ஏகம் சொல்லிக்காம போயிடுவாங்க சொல்லுவாங்களா சொல்லிக்காக போயிடுவான் இள வீட்டுக்கு போனாக்க சொல்லிட்டு வரப்படாதுனு சொல்லுவாங்க என்ன மீண்டும் இளவுக்கு வரணும்னு சொல்லப்படாது மரணவாதனை யாவராள் அறியலாம் அது சொல்ல முடியாது மயங்கி ஐம்புலன் அந்த கரணம் யாவையும் கலங்கிட ஏன் தொன்மை ஏற்படும் சொன்னால் இந்திரியங்களுக்கும் அந்த கரணத்துக்கும் சம்மந்தம் விட்டு போகுது குழம்புது அப்போது மனமானது காதுகிட்டேயும் போக முடியல க போக முடியல எதுவும் கண்ணு இருக்காது தெரியலையே அதுக்கு இப்போ மோதி மோதி முட்டு அதான் துக்கம் சஞ்சலம் வேலை கட்டுவாங்க அதான் அந்த கொலை போயிடுது அதனால தான் மரண வேதனை யாரால் அறியலாம் மயங்கி ஐம்புலன்களெல்லாம் மயங்கி போகுது கரண் அந்த கரணம் யாரும் மயங்கி போகுது கலங்கி போகுதான் கலங்கிட வருந்தயர் கடவுளே ஆகியிருப்பான் யாரு தெரியும் பவானு தான் தெரியும் அப்படின்ட்டு கொடுக்கவாங்க நேராச்சான சொல்லிக்காமல் போயிடுவாங்க சொல்லிக்காமல் போகும்போது அது வரக்கூடிய துன்பமானது அந்த காரணத்துக்கும் இந்தியங்களுக்கு சம்மந்தம் விட்டு போகுது விட்டு அது மட்டுமல்ல மீண்டும் இந்த சம்பந்தத்தில் படலாமான்னு சொன்னாலும் குழைகு போகுதான் அந்த காரணத்துக்கு தெரியல எப்படி கண்ணில்லாதவர்கள் தடையிட்டு போய் மோதுறாங்க விடுறாங்களோ அப்படி போல் இந்த அந்த காரணத்துக்கு எந்த இந்தியத்துக்கு கூட சேர்ந்தால் எந்த காரியமும் தெரியல இல்லை அப்போ தலை தலை மாறுது அது மாதிரி அப்புறம் விரல் காட்டுறது எல்லாம் உண்டு சொன்னால் அப்படிம்பாங்க காதும் கேட்கலங்கிறாங்க மனத கால சம்மதினா போதும் அதனால இந்த நிலை மரண காலத்தில் உண்டு இதை துன்பம் பொறுக்க முடியாது என்று சொல்றது நினைந்த எனக்கு மனத்துயர் மதியுமாவியே மரண காலத்தில் சாமானிய மக்களுக்கெல்லாம் இது உண்டாகும்னு சொல்கிறார் தனத்தினி பொருள் சம்பாதித்து வச்சுருக்காங்க இந்த மரண காலத்தில் இதெல்லாம் யார் அனுபவிக்கிறாங்களோன்னு ஒரு ஏக்கம் உண்டாகும் ஏன் பட்டு இருக்குது அதுக்காகத்தான் மனைதனை அப்புறம் மனை என்ன மனைவி சமக்கல் இதெல்லாம் சேர்த்துக்கணும் தானியம் தனெய் தானியம் அண்ணா விவசாய உள்ளவர்கள் தானியம் அல்லது சேகரம் பண்ணி வச்சுருக்கலாம் வியாபாரம் பண்ணலாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நினைஞ்சு இதெல்லாம் மரண காலத்தில் நான் வரும் அப்போது இவ்வளவு நான் வச்சுட்டு இருக்கோமே இதெல்லாம் விட்டுட்டு போகிறதா நினைந்து இனி நம்ம சொத்த பிறகு எவர் அனுபவிப்பவர் நீங்குனால் நாம் சாகும் சமயத்தில் இது யாரை அனுபவிப்பாங்க என்ன அதை மனத்த பக்க பக்கம் அடிச்சுக்கமா ஏன் அடிச்சிக்கா பர்சமாகக்கா இப்போ நாம் பஸ்ஸில் போகிறோம் நம்ம ஊர் வந்தால் இறங்கிட்டு அதை ம த திரும்ப பார்க்க வந்துடுறோம்ல நமக்கு சம்மந்தமே கிடையாது பஸ்ஸு இல்லாமக்க அதனால பஸ்ஸு ஆறு மாதிரி பிடிக்கிறோம் இடம் பிடிச்சுக்கிறேன் சண்டை கூட போறான் உட்காரர்கள்லாம் எல்லாம் செய்யறவழிய பஸ் இடம் வந்துட்டோம் திருப்பிட பார்க்கறது இல்லை சரி டிரைவர் கண்டெக்டர் அப்படி செய்ய முடியுமா கூட ஒப்படைக்கணும் போய் முதலாளி கிட்ட ஆ கெட்டு போச்சேன்னா பார்க்கணும் அவனுக்கு அந்த அபிமானம் இருக்கு இல்லைன்னாக்கா அவன் வேலை கிடையாது முதலாளிக்கு அதை விட அதிகம் சொத்து அவங்க சொத்து ஐயோ போச்சு அண்ணன் அந்த கடைவாயில லாரி அப்படியே கம்மி கிடந்தது அது எப்படி இருக்கு முதலாளிய லாரி போச்சு இன்சூரன் காரை பாதிதான் கொடுப்பான் அவன் என்ன பண்ணுவோம்மா அப்படி அவன் எவ்வளோ அறிவால இருக்கு நமக்கா பார்த்துட்டு பேச அதுதான் போயிச்சா போயிச்சு தி போச்சு எந்த அகமான கிடையாது அப்படி போல் அந்த மாதிரி இந்த மனமானது அவங்க இந்த பட்டுதல் இருக்கும்போது இதெல்லாம் வருமா பட்டுதல் என்ன வருமா வராது நீங்க எனக்கு இவை அந்நியம் ஆகுமே ஏன்னா வீட்டுக்கு போறேனே ஏன்னா என்ன மாதிரி சிந்தனை பண்ணி ஆவி அந்த உயிரானது மனத்துயிர் மலியவே மாயும் அப்படின்னா துக்கப்பட்ட சாகம துக்கப்பட்ட சாதன காரணத்தினால தான் கடைசி என்ன மீது இன்னொரு இச்சை அது அப்படியே பிறகுறதுதான் இதுதான் அப்ப என்ன செய்யணும் விசாரப்படுத்தல் மூச்சுக்கல்ல இது வரைக்கும் நம்ம நிர்வாகம் பண்ணணும் மரண காலத்தில் சிந்தனை பண்ணணும் அதையும் ஞானம் வராட்ட போகட்டும் சரி இது வரைக்கும் இருந்தோம் இதை நம்ம கடமை செஞ்சோம் திருப்தி இன்னும் என்ன வரணும் கடமைன்னு வரணும் நான் கெட்டிக்காரத்துல செஞ்சேன் என்னால் தான் குடும்பம் உடைச்சது இப்போ போயிட்டேன் குடும்பம் என்னாகவும் செய்யலாம் காவலைப்பட விடாது இது வரைக்கும் என் கடமை செய்து என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் இப்போ மரணம் வரப்போகுது அதனால திருப்தியாக நான் சாக போகிறேன் என்று சொல்லணும் அணிகளுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ஜீவித காலத்தையும் விடுபட்டார்கள் அப்போதே விட்டுட்டாங்க அவங்களுக்கு அந்த கவலை கிடையாது அப்போதும் எல்லாம் போச்சு அது ஒரு விஷயம் மூச்சுக்களுக்கு மன காலத்து எந்த விவகாரமாக இருந்தாலும் திருப்தி அடையலாம் எது இந்த மாதிரி விசாரம் இருந்தால் போதும் கடமை செய்து முடித்தேன் என்ற ஒரு தினத்து விவரம் தான் போதும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கலாம் தத்துவ ஞானம் தேவையில்லை ஆனால் தத்துவ ஞானத்துக்கு அடிப்படையில் கடமை உணர்ச்சி தான் கடமை செய்தேன் என்று ஒரு உணர்வு இருக்குமே ஆனால் அமைதி கிடைக்கும் கடமை நிமித்தமாக செய்யாமல் ஆசிரியர் பண்ணிக்கிட்டே வந்த காரணத்தினால கடைசியில் வரும் வரிசை வரும் சாகும் போது அப்படி துளி துடிச்சு சாகும் அப்படி துளி துடிச்சு சாப்பிடுறதுனால அது பிறகு அப்படித்தான் அமைக்கும் அதனால இந்த பால் சொல்றார் தனத்தினை மனிதனை தானியந்த நினைந்து இனி அவர் அனுபவிப்பார் நீங்க நாள் எனக்கு இவை அந்நியம் ஆகுமே ஏன்னா என்று இவ்வாறாக மனத்து என் மலிவையே மாயும் ஆவியே இதை மரண காலத்தில் ஏற்படக்கூடியது ஆகவே இதுக்கு தத்துவான வர வரைக்கும் நான் செஞ்சுவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா இதை யுத்தி கடமை பாவனை வளர்த்துக்கிட்டே போவோம் என்னுடைய கடமையினாலே இவ்வளோ செய்ய முடிஞ்சது அவ்வளோதான் செஞ்ச முடிஞ்சது அதேபோல் ஈஸ்வரன் அழுக்கிற மண்ணிலே பாருங்கள் அதுதான் என்னுடைய என்னவெல் தப்பு இல்லை என்று ஒரு பாவனை ஏற்படுமையானால் அந்த மனைவி அமைதி கிடைக்கும் அமைதி கிடைத்த பிறகு அடுத்த பிறகு விட்டுகள் தொடரலாம் தொடர்ந்து சாதனை செய்யலாமனு சாத்திரம் உத்தரவாதம் கொடுக்குது இது நம்பலேன்னு சொன்னாக்க நமக்கு இது மாதிரி தான் தோன்றும் ஆகவே இந்த சாஸ்திரத்தினால் நமக்கு பயன் இது தான் அதுக்காக இதெல்லாம் சாமியில் போக முடியாது போகவும் கூடாது போகிறவங்களும் தடுக்கவும் முடியாது இருக்கணும் தடுக்கவும் முடியாது அதுதான் விஷயம் அதுவரை தனி ஆனால் இடத்திற்கு இடையில் நாம் செய்யக்கூடிய கடமை இருக்குது கடமை நமக்கு இருக்குது அது எல்லாருக்கும் எல்லார்த்தார்க்கு அவருடன் கூட தனக்குன்னு விடுபட்டு போச்சு தான் பவன் அங்க மற்ற கடமை என்று உலகத்தவர்கதில் அந்த அளவுதான் அது உடன்பாடு ஒழிய ஞானிக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லி எதுக்காக உலகத்தான் இருக்காங்க அவர்களுக்கு நான் சச்சிதானந்தபுரம்ங்கிற பவன ஜிடமா இருக்கேன் நான் இல்லை நான் வந்து இந்த உடம்புக்கு இருக்கேன் அதனால கடமை இருக்கிற பவன கிடையவே கிடையாது என்ன இருக்கு அவங்களுக்கு கேள்வி அப்படி ஞானி இப்படிதான் இருப்பான்னு சொல்றது அவங்களுக்கு நடிக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க நீ என்ன எங்க போன சாப்பிடற ஒண்ணுக்கு ரெண்டு போன செய்யறீங்க ஒண்ணுமே இல்லை சொல்றீங்க யார் ஒத்துக்குறது அப்படின்னு அப்படின்னு கேட்பான் அதுக்கே ஆமா அப்பா அவனுக்கு கடமை இருக்குது கடமை இப்போ செய்கிறான்னு சொல்கிறது இவம்பான என்ன நான் சச்சியானந்தபுரமும் சனிவசேத்தன மனம் கருவி கறக்கணும்னு செய்கின்றன நான் சாட்சி இந்த பாவனை தான் பாவனை அது திடம் அவளுக்கு மறந்து கூட நான் பறிச்சின புத்தி உண்டாகாது அகண்ட பாவனை தான் எங்க இருந்து சில பிரம்மசுரிப்பேனால் நிச்சயம் அவனுக்கு உண்டு அதான் ஞானம்னு பேர் இல்லை இல்லை நான் இந்த உடம்புல இருக்கேன் பறித்தேன் இழைத்தேன் கடமை இயக்கமாக செய்கிறேன் பாவனை இல்லை உலகத்துக்கார்காக பதில் சொல்லுறது இந்த நிச்சயம் ஞானம்னு எப்படி சொல்லுங்க கேள்வி ஆகிறாங்கல்ல அவங்களுக்கு சமாளம் தான் அவன் அப்பா அவனுக்கு கடமை இருக்கு செய்யலாம் அப்படிங்கிறது இஞ்சின பிரார்த்தனை தேவை அனுபவித்திடும் அப்படிங்கிறது இவங்களுக்காக சொல்றது ஆனால் பிரார்த்தமா ஒண்ணாவது பிறந்ததே இல்லாமல் இருந்ததே இது பிறத்துக்கு பிறக்கவே இல்லைன்னு பான இருக்கு எடுத்து போன பானை வருமா அவ்வளவுதான் இது தேக்கா அஞ்ஞானிகள் சமானம் பண்றதுக்காக சொல்லப்பட்ட வாக்கியங்களை வழிய ஞான தீட்டி கிடையாது கிடையாது கோயில் யார் கட்டினது நான் கட்டினேன் இப்படி கூட்டி வச்சு நடந்து போச்சு அவ்வளோதான் நான் சாட்சியா இருக்கேன் அவ்வளோதான் வழியா என்னுடைய முயற்சியினால் நடந்த நினைக்கிறது இல்லை முயற்சியும் கிடையாது பிராரந்தம் பிராரந்தம் அனுசாரமாக ஒரு இப்படி முயற்சி நடக்க வேண்டிய ஒரு கர்மம் இருந்தது கண்டறந்து போச்சா ஒழிய நான் கட்டினேன் அதனால எனக்கு மாலை போட் மரியாதை பண்ணுங்க பரிவட்டம் கட்டுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதில்லை நீங்கள்னா கட்டிட்டு போங்க அதனால் ஒன்றும் இல்லை மாலை பேரும் போட்டு போங்க கட்டிட்டு போங்க அது எனக்கு உடன்பாடு இல்லை அதாவது மாறுபாடும் இல்லை உதாசீனம்தான் இந்த விஷயமெல்லாம் பழகணும் இதை அபியாச காலம்னு பேர் ஆகவே இதுபடி ஒரு மனோபாவம் ஞானிக்கு இருக்குது அப்படிங்கிற நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் அபியாசம் செய்யும்போது இந்த பாவம் பழகணுங்கிற அர்த்தம் என்பது தேகான்ம பாவம் போல் தாரியம் திண்மைக்குதாஞ்சன் சரித்திர நாடக புத்தி தினமா இருக்கோ அப்படி போல சோ தினமா இருக்கும் திண்மை உறுதி அவதிரு ஞானத்துக்கு அவதி வேதாச்சு விடாமடுது பாவடி எப்படி தினமா இருக்கு இப்போ நமக்கெல்லாம் அப்படி கிடையாது நமக்கு இப்படி எப்படி கலந்துருக்கும் மூச்சுக்களுக்கு கலந்துருக்கும் அவங்களும் தினமா இருக்கு அப்படி போல தக்க தேகான்ம பாவடி எப்படி இருக்கோ அதுபோல பிரமன் தாரின் வலியுறுத்திக்கணும் விருந்த நிலை இதை விசாரம் பண்ணி தினப்படுத்திக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்ச பிறகு பண்ணும் ஞானம் அடையணும் ஆகவே நிலையை அடையணும் என்று இந்த பாடல்கள் உணர்வு பொறிகளங்கி நந்திட மூடி நாவல்தலம் பவத் மடங்கே விஞ்ஞானத்தில் இந்த என் மடங்கு பவத் தின்பம் சொன்னாங்களே அதுக்கு ஒரு பாட்டு வந்தியிடும் மன்ன துன்பம் மரித்துவரும் செய்யப்போமோ மனகால துன்பம் வருது எனக்கு வரப்படாத நேராக தளர்க்க முடியுமா முடியாது அந்த உபகாரம் முடியாதுன்னு அர்த்தம் உந்தி மேல் உந்தி மேல் ஐயும் பித்தும் உணர்வு வரிகாலங்கி இந்த தொப்புள் மேலே ஐயும் பித்தும் ஐயன்னா சீதலம் பித்தன்னா உஷ்ணம் அதை கவம் அப்படின்னு சொல்லுவாரு வாதத்து சில மூன்று இதில் ஐயும் பித்தம் என்று சொல்லும்போது கவமாக மேலே போய் அடைச்சிக்கும் அப்போ அதோட உணர்வோடு பொறி விளங்கி அந்த மனதுக்கும் இந்த பொறிகளுக்குள்ள சம்மந்தம் விட்டு போனால் கலங்கி போயிடும் அப்போ என்ன தோற்று நஞ்சுமாக இருளே மூடி குறைவில்லாத அந்த இருள் தோற்று அப்படி மூடி ஒன்று தெரியாது இருட்டு விருளையா பொருள் தெரியாது போல ஒன்று விளங்காதுன்னு அர்த்தம் நான் உணர்ந்து நாக்கு வறட்சி ஏற்படும் ஏனென்றால் அந்த கருவிக் கடன் செயற்படாதனால வறட்சி ஏற்படும் அளமந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ரொம்ப சஞ்சலமடையும் என்னை ஆச்சரியம் இந்த மா இறப்பில் துன்பம் இது பெரிய மரண காலத்தில் உள்ள வரக்கூடிய துன்பம் அவ துன்பத்து என் மடங்குன்னா பறந்த காலத்துக்கு துன்பம் சொன்னோம் இப்போ இறந்த காலத்தில் துன்பம் சொல்கிறோம் என்பதை சொன்னார் இது உபச்சாரத்தை எட்டு மடங்குங்கிறத அளவில்ல அப்படின்னா அப்படியே எண்ணிக்கை துன்பம் அத்தகைய துன்பம் மரண உண்டாகிறது என்பதை இந்த மெய்யான விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே மன துன்பம் மிகப்பெரிய துன்பம் சொல்லுவார்கள் அது நமக்கு ஒன்றும் புரியலையத்தன முறை பிறந்தான் வந்துதான் சாஸ்திரம் சொல்லுது ஞாபகம் இல்லைன்னா அந்த ஞாபகத்தை தான் ஆட்டம் மறைச்சிருக்க மறைப்பு சக்தி ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த அளவுக்குள்ள வாழ முடியாது யாரும் இவரில் இருக்க மாட்டாங்க எல்லாம் செஞ்சு போயிருக்காங்க வளர்ப்பா இழப்பாய் பழக்காய் இறப்பா இதே தான் அதனால மறைச்சிருக்கார் பல்வேறு செய்திகளை இறைவன் மறைக்கிறார் அதை மறைச்சிருச்சு அவருடைய ஆயுதங்கள் அது ஒரு ஆயுதம் அது இல்லைன்னு சொன்னால் உலகத்தை நிலைநாட்ட முடியாது அவர் விளையாட முடியாது அதுதான் விளையாட்டு இல்லை ஆகவே இது இதனால் நம்ம என்ன செய்யணும் மறைப்பதனால நமக்கு விளக்கம் ஏற்படையாளு அவ நடந்துருக்கும் நம்பணும் நம்மள என்ன முடியாது ஏன் நம்மனா என்ன லாபம் நம்மனா தான் துக்கத்தை பற்றி மனசை ஏற்றுடும் இல்லை எல்லாம் பெரியா சூடுதான் ஏற்றுக்கும் அப்போ அதை என் மனசு ஏமாற்றும் அதனால உலகத்தில் துக்கமாக காட்டுறதுக்காக விளக்கம் கொடுக்கிறது எட்டுனையும் ஊழி வெஞ்சகத்து வந்து சொல்கிறாள் அவள் துக்கமேங்கிறது உபசாரமா உபசாரம் கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லலாம் வழி சொல்லது என்பதை நாம் ஏற்படும் பொறிவழங்கி நெறி மையங்கி அறிவழுந்தி தை மேலுந்தி அலமந்த போதாவி அருள் செய்வான் அமர்வன் கோயில் வளம் வந்த மடவார்கள் நடமாட முடவதி சிலமந்தி அலமந்து மரமேறி மொயில் பார்க்கும் திருவையாரே இது திருக்கடை காப்ப சம்பந்த சுவாமியில் பாடினது மரண காலத்தில் என்ன நினைவுன்னு அவரு சொல்லியிருக்கார் யார் பாருங்க எவருக்கு பதினாறு வயசுல ஆச்சு பாடும் பதினாறு வயசு வாயில அந்த அளவில் சொல்லாருன்னா அந்த உருவத்துக்கு தான் பதினாறு வயது அப்படியே அது உள்ளத்துக்கு வயசு கிடையாது அவர் முருகீடு அவதாரம் சொல்லப்படுது அதனால் அந்த வழக்கம் பெற்றவர் புலன் ஐந்தும் பொறிகளங்கி மன காலத்தில் புலன்கள் எல்லாம் அதாவது இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் சொல்லக்கூடிய இதெல்லாம் பொறி வழங்கி பொறியலில் சம்மந்தப்பட்டிருக்கிறத கலங்கி போயிருக்கும் உள்ளே இருக்கின்ற சூழ்சத்தான் சுவ சற்று கண் காது மூக்கு நாக்கு தோல் சொல்றது தங்கி இருக்கு பொறி தங்கு மனம் புலனைந்தும் பொறிகளங்கி அந்த புலன்களுக்கும் பொறிகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் கலங்கி போகுது நெறிமையங்கி அது எந்த ஒரு விஷயத்தை கிரகிக்கக்கூடிய முறை என்பதோ அதெல்லாம் மயக்கத்தடையும் அழிவு அழிந்து இதை அறியக்கூடிய சாமர்த்தியங்கள்லாம் அழிஞ்சு போகிறது அப்ப என்ன தினத்துவம் மேல் உந்தி மேலை கிளம்பி தொண்டை அடைக்கும் அலகுந்த போது அது தடமாற்றிருக்கிற காலத்தில் இந்த ஜீவனுக்கு அருள் செய்கிறார்கள் அஞ்சே பயப்படாதே ஏ பக்தனே இ பயப்படாது நான் காப்பாத்தினேன்னு சொல்லுவாராம் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் அப்படிப்பட்ட சிவருமான் அமர்ந்திருக்கிற கோயில் தான் திருவையாறில் அந்த கோயில் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை வர்ணம் பண்ணுறார் வளர்ந்த மடவார்கள் பிரகாரமாக வர்றாங்களே மடவார்கள் மனைவிய அதாவது மகளிர்கள் அவர்கள் நடமாட தேவராசிகள் எல்லாம் நடமாடுவார்கள் அப்படி நடமாடும் காலில் சிலம்பு இதெல்லாம் கூட ஆடி பாடி செஞ்சா பக்குவாத்திரம் தான் இருக்கும் முழவு அதிர பக்கவாதிகள் சப்திக்க மழையன் ரஞ்சி இது மழை வர்றதுக்கு முன்னாலே இடியிருக்கு என்று பயப்பட்டு சில மந்தி சில குரம்புகள் அலமந்து கொண்டு போய் ஏ மழைதானு என்ன மர ஏறி உச்சியை பார்க்கலாம் மேலே மேல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கமா முகில் பார்க்கும் திருவையாரு மேகத்தை பார்த்து அந்த சத்த கேக்குது மேகம் காணவே மின்னல் காணவே அப்படிங்குமா பாக்குமா அப்படிப்பட்ட வளமையுடைய சூழ்நிலை அமைந்து கொண்டிருக்கிற திருவையாறு அத்தகைய திருவாரு எழுந்திருக்கின்ற சிவருமான் தான் சாகர் சமத்துல பயப்படாத சொல்லுவாராம் யாரும் சொல்லுவாரு பக்தருக்கு சொல்லுவார் தலைமாடும் நீ பயப்படாத எங்க உலகத்துக்கு வரலாம் வா போகலாம் கூட்டி போவாரான் மற்றவங்க எல்லாம் அவர் வரமாட்டார் யாரும் வருவாங்க மனும் வரமாட்டாங்க எமது என்ன செய்யணும் பக்தியில ஈடுபட்டு இருக்கும்போது கடைசியில் பகவான் அருள் செய்வார் அவர் நம்ம செய்வார் என்று நம்பிக்கை வரணும் பகவான் மேல அப்படி நம்பிக்கை இருந்தாக்க நமக்கு நன்மை கிடைக்கும் மன துன்பம் இருக்காது என்பது கருத்து செய்யும் ஒருக்கம் என்ன இப்போ வாழும் காலத்துல வரக்கூடிய சிறும சொல்றார் அதாவது வயசான காலத்துல வரக்கூடிய துன்பம் மன காலத்து வெள்ளியாச்சு இடைக்காலம் சொல்ல பிறப்பு வெள்ளியாச்சு இடைக்கால வர துன்பத்துக்கு ஒரு உதாரண பாட்டு நலவிலா மூப்பு துன்பம் இந்த வயசாடிச்சா இது பிரயோகம் இல்லை சுகம் கிடையாது துக்கம்தான் இருக்கும் நடை தளர்ந்து நட தளர்ந்து போகுது ஏன் அப்படின்னா ஆகாரங்கள் வாங்கும் சக்தி அளந்தது உள்ள ஜீல சக்தி தான் அது ரத்த வரட்டமா போய் எல்லா உறுப்பும் குடிக்கொடி சாமர்த்தியிலும் தேஞ்சு போகுது சாமான தேஞ்சு போச்சு அதனால த அதனால தான் ஆகாரங்கள் நிறைய இருக்கு உள்ள போய் அது ஜீரண ஆகி ரத்தமாக மாறுறதுக்கு தாமிர்த்தியிருக்காது இல்லை நடை தளர்ந்து ஒரே தளர்த்து பேச பேச்சு சரியா வராது சலமதியே மிகவும் தோன்றி மிகவும் இந்த சஞ்செல்லாம் மனசு துக்கப்படுதான் அதிகமாக வரும் பிறகு தண்டு கண்ணாக கண்ணாகி கோம்பு கம்ப ஊனிக்கணும் இல்லைன்னா முடியாது அதை சொல்லுவாங்க முதல்ல நாலு கால் ரெண்டு கால் மூணு கால் அப்படிம்பாங்க அப்புறம் கோம்பு நாலு காலாம் அப்படி தண்டு கண்ணாகி அதான் கண்ணை அப்படி தலையிட்டே போகணும் சித்த பிறந்து மனதிலே சஞ்சலமே தான் இருக்கும் எதனால சஞ்சலம் அந்த காலத்துல அப்படி இருந்தால் இப்படி இல்லை ஜவானிக்க மாட்டேங்கிறாங்களே கையில காசு சாய் குடுத்தாச்சு அதனால யாரும் வண்ணம் மலை எல்லாம் செய்யும் மூப்பின் வருந்துயர் அந்த இப்படி ஒரு மயக்கம் ஒரு ஏமாற்றம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த மூப்பு துன்பம் இருக்கு அந்த ஆச்சரியம் பாராய் என் மனமே நீ பார்ப்பாயாக ஆகவே கடைசி காலத்தில் இந்த மாதிரி ஒரு வயசான காலத்தில் வரும்போது மிக துன்பம் பண்ணுற அது எப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு இருந்தாலும் கூட உடம்பு தயாராக இருக்கிறது இல்லை நடக்கிறதுக்கு பல பெறுது எந்த மாற்றை மருந்து பிடிக்காத பணம் செயல்படுறதில்லை ஏன் தேஞ்சி போன மிஷின் தானே பண்ண என் மிஷின்னா தேஞ்சி வச்சியும் காலத்தில் உடம்புக்கு இந்த மாதிரி திரும்ப இருக்கு தொலைவில் தனிவில் என்று அழகுமே ஒரு பாட்டில் சொல்றார் அதே மெஞ்ஞான விளக்கத்தில் தான் பிணையினால் வலியும் கேடாம் அது பிதி காலத்தில் பிடி வ வறுமையானால் சாமர்த்தியமெல்லாம் மங்கி போயிடும் எவ்வளோ கெட்டிக்காரனாக இருந்தாலும் நோய்வாய்பாட்டாக அதெல்லாம் உடம்பு பயன்பெறாது வலியும் கேடாம் பிணையினால் அழகும் போகும் நோய் தீவிரமாக இருக்கும்போது உடம்புல உள்ள அழகு பர்சனாலிட்டி கட்டு மோசீகரம் இதெல்லாம் போயிடும் துணிவெல்லாம் துளியார் கொன்றும் எத்தனை வயசுல அது சில வயசு இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுவாங்க தைரியம் செய்வாங்க அதெல்லாம் வராது எங்கே உடம்பு இடம் கொடுக்கல என்ன செய்யறது ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க தொலைவில் வேதனையே செய்யும் எண்ணிக்கை இல்லாத துக்கத்தை கொடுக்கும் மனசில் இந்த வய இந்த இளமையிலே வந்துருச்சே அப்படிமா இளமையிலேயே தீராதன்னு வந்ததில்லை ஆசுமா அதெல்லாம் சில வந்துடுது அது சொன்னால் அப்படித்தான் எனக்கு வயசு முப்பத்தெட்டு தான் ஆச்சு இப்போ வந்துடுச்சு என்ன பண்ணுறது எவ்வளோ காரியம் பார்க்க வேண்டியிருக்கேன் தூக்கப்பட்டு வந்து இந்த செய்கிறதுக்கு அப்படி இல்லை சில போட்டால் போட்டு ஒன்று இருக்கு இது முடிஞ்சு போச்சு இன்னும் டிக்கெட் கிடச்சா போகலான்னு இருக்கேன் டிக்கெட் கிடைக்கல அந்த ஒன்று தான் பாக்க வேணான்னு இல்லை அதான் இன்றைக்கி நிலவுலாம் அப்படி இந்த தொலைவில் வேதனை செய்யும் தனிவில்லாது உள்ளே நின்று சாலவும் ஒறுக்கும் குறைவில்லாமல் உள்ளே இருந்துக்கூடிய நோய்களானது மிகவும் சுகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இது திராவிடம் தீர்வு ஏதாவது இருக்கு கொஞ்ச காலம் மருந்து மாத்திரையில அடைஞ்சிரும் அப்புறம் ஒரு கால தளபதிக்கும் அவர் கொடுத்தா சரியா போயிடும் திராவி அப்படி இல்லை வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் எந்த மருந்துக்கும் சொல்ல முடியாது அதான் கண்ட்ரோல் கட்டுப்படுத்தலாம் அவ்வளவுதான் சொல்லுவான் அமைக்க வைக்கிறது சிற அதெல்லாம் அமைக்கிறது தான் அது எந்த வைத்தியமும் எந்த மருந்தும் பிடிக்காது சொல்றது அந்த மருந்து பிடிக்குது இந்த மருந்து பிடிக்குது அப்படிங்கிறது அதெல்லாம் அவளுடைய நேரத்தை பொறுத்து சில பேர் பிடிக்கும்படியும் பல பேருக்கு பிடிக்காது புண்ணிய மருந்தான் கொஞ்சம் பிடிக்கும் அவ்வளோதான் இல்லை என்ன போகிறது அதனால அடுத்தவங்களுக்கு அது சொன்னாலும் பெரிய வரதில்லை அப்படி சொல்லி சொல்லி எல்லாரும் போய் கொடுக்க மருந்து கொடுக்குறது தியண்டம் தான் கடன் அனுப்பிச்சுக்கோண்டம் இல்லை கடன் கடன் கற்றம் இல்லை ஆனால் தனிவில்லாது உள்ளேன் என்ற சாலவு உறுக்கும் பொல்லா பிடியதே இருக்கும் அந்த பிணிக்கு சமானம் ஏதாவது உதாரணம் சொல்லாம உதாரணமா அதை விட துன்பம் கொடுக்கிறது உள்ள சொல்ல முடியும் பேசி துன்பம் பிரிதி பிரிதி வேறுடோ அப்படி விசாரம் பண்ணும்போது இதை விட துன்பம் என்ன இருக்கு வாழும் காலத்தில் தீதி காலத்தில் அப்படி சொன்னா துன்பம் நோயினா வரக்கூடிய துன்பம் இருக்கு தாராளமாதை பத்தி அதையும் சொல்லவே தேவையில்ல அது போயிடுவது இந்த திராவிக்க சின்ன வயசுலேயே வருதுனால ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட நிலை இருக்கு அதனால சிதிக் காலத்தில் துக்கம் உண்டு என்பதை இந்த பாடல தெரிஞ்சுக்கலாம் இளமையிலேரு குடையிட கீழ் இருநில முழுவதும் புறக்கும் மகற்கும் எப்பொழுது வரும் கோல் கூட்டணும் பயத்தானும் குளமிகப்பறையின் அறிவு மேற்புமி துடைய ரோமற்றின் பம் பளிமிகு திருப்பர் தெளிவிழா என் மேல் காரியம் கருதுரா நரதீம் பைரக்க தீபம் பதினெண்டாம் பாட்டில முன் பாட்டு தொடர்ச்சி முன் பாட்டில் கடைசியில அடையினும் அதனை காக்குதல் துயர் வேந்தாயினும் ஈரோ டாக்டரை வேந்து ராஜனாக இருந்தாக்க அதை காப்பாற்றில திரும்பம் இல்லாமல் இருக்கும் அல்லவா என்று சொன்னால் அதை விட பெரிய ராஜாவா சக்கரவர்த்தியாக இருந்தால் துக்க வார்த்தை செய்யும் என்று முடிச்சார் அப்போ ராஜாவா சக்கரவர்த்தி ஆயிட்டா துக்கம் இல்லாம இருக்கும் இந்த பாட்டிலே சொல்ல என்பது அறிவு உதயமாகிய குமார பருவத்தின்கண் யாதியின்றி திரகாத்திரனாய் தனது ஒரு இவன் கொற்றக்குலை நிழற்கண்ணே பெருமை பொருந்திய ராஜ்ய பாரத்தை எல்லாம் காக்கின்ற செல்வத்தினை அடைஞ்சதனால் மனுஷானந்தத்தினை உடைய மகாராஜாவுக்குத்தான் இன்பம் இல்லையோ வேணும் அப்போ சக்கரவர்த்தி இன்பம் இல்லையா என்று கேட்டால் அது சக்கரவர்த்தி லட்சணம் சொல்கிறார் இளமை இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் பலம் இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் இது சகித்தி பொறுத்தது அப்புறம் அவளுடைய பட்டத்து ராணி இவனுக்கு அனுகூலமாக இருக்கணும் மற்ற உபராணிகள் அப்படியே இருக்கணும் இன்னும் மந்திரி பிரதானலாம் அனுகூலமாக இருக்கணும் இது அண்மையில் உள்ளவர்கள் கொடிமக்களும் சிற்றரசுவரும் ஒத்துழைக்க தான் இருக்கணும் இவ்வளோ சாதமாக இருந்தால் அவனுக்கு ஒரு மனசில் நிம்மதி ஏற்படும் அமைதி ஏற்படும் அப்போ தோற்றம் ஆனந்தம் இதான் மனுஷானந்தான் பேர் மனிதன் பிறந்த ஒரு உபாதி அளவில் இருக்கின்ற அவனுக்கு இந்த ஆனந்தம் தான் உயர்ந்த ஆனந்தம் அவ்வளவு நிலை இருந்தால் அந்த ஆனந்தம் மனித ஆனந்தம்னு செய்வார் அந்த அளவுக்கு அது இருக்க முடியாது சித்தரசர்களோ அல்ல அந்த மாதிரி அமைய முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் மனதானந்தம்னு செய்யறது அப்போ அவர்களில் அப்படி இருக்கலாம்னு சொன்னால் அப்படிங்கிறது அபூர்வம் சக்கரவர்த்தி யார் இருக்கலாம் அவர்கள் நோயாக இருக்கலாம் அல்லது இளமை பிறகு சக்கரவர்த்தி ஆகலாம் நிர்மீகம் சக்கரவர்த்தி ஆகலாம் அதன் பிறகு அவர்களுக்கு இணக்கமான மலை மக்கள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது மந்திர பிரதானி இல்லாமல் இருக்கலாம் சித்தரசில் எதிர்ப்பு இருக்கலாம் இவ்வளவு இருந்தாலும் அந்த மண்ணி இருக்கும் சரி அப்படியே இருக்கட்டும் ஒரு கட்டத்தில் நான் இந்த உலகத்துக்கே இருக்கிறேன் மா என்னை ரசிக்கிறது யாரும் இல்லை என்று எப்போது அந்த எண்ணம் வரல அப்போது அமைதியடையும் அது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்புறம் எதிரிகள் நம்ம ஒத்துழைப்பு இல்லாமல் எது பண்ணலாம்னு சொன்னால் அந்த தேகநாசம்லம் இருக்கணும் அந்த சமயத்தில் அப்படி இல்லாமல் திடீரென்று போயிட்டு என்ன பயம் ஞானிகள் பற்றி தான் பேசிடல இப்போது ஒரு அஞ்ஞானிகள் ராஜநாத அஞ்ஞானி என்ன பயத்தினானும் ஜனங்கள் செய்த பாவம் ராஜாவை வந்து சாரும் அந்த அவன் ஆட்சிக்குட்பட்ட எல்லா மக்கள் பாவங்கள் செய்தால் அதில் அவனுக்கு பங்குண்டு புண்ணியம் செய்தால் பங்கு இல்லையானால் பங்கு கிடையாது புண்ணியம் செய்தால் பங்கு இல்லை வாஞ்சாதான் ஏன் அப்படின்னு சொன்னால் அவருடைய கட்டாயத்தை உட்பட்டு அவர் நடக்கிறாருங்க நடக்கும்போது இவருடைய கடமை என்ன பாவம் செய்யாமல் இருக்க ஆட்சி பண்ணணும் கொலை களவு இல்லாமல் எல்லாம் செஞ்சிடும் அப்படி செஞ்சான்னாக்கா நியாயமாக மக்கள் இருப்பார்கள் அப்போ அவனுக்கு அந்த பாவம் சேராது அப்போ யானை தானே இருப்பானே ஆனால் இங்கே கொலை அளவு கல் சுலாம் வந்துடும் அப்போ பாவம் செய்கிறாங்க அந்த பாவத்துக்கான வந்தானே அதனால் அவனுக்கு தவிர சரி புண்ணியம் இதில் அவனுக்கு பங்கு இல்லையான்னா கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொன்னால் அவன் ஆட்சிக்குட்பட்டு செய்யக்கூடிய காலத்தில் இவர்கள் சுயேட்சையாக முயற்சியால் சம்பாதிக்காங்க புண்ணியத்தை அவள் முயற்சியால் சம்பாதிக்கிறேன் இவங்களுக்கு தான் உரிய வழியை அவனுக்கு கிடையாது இப்போ அவனுக்கு புண்ணியம் அப்படி அவனாக செஞ்சா தான் டேக்கியா கருமங்கள் செஞ்சால் அவனுக்கு உண்டு இப்படிப்பட்ட இலக்கணம் தெரிஞ்சுருக்கிறதுனால அவனுக்கு பயம் ஏற்படுது ஓ இவள் செய்த பால் நம்ம சேருமே அவள் ஒரு பங்கு சேருமா அப்படி அப்போ இவர்களுக்கு பங்கு இல்லையா அப்படின்னு சொன்னால் இவளுக்கும் பங்குண்டு இவளுக்கு ஒரு பங்கு அவனுக்கு ஒரு பங்கு போய் வச்சுக்கோங்க அப்படி இருக்கிற அப்பால் ஜனங்கள் செய்த பாய்வனை ராஜாவது சாரும் மிகுதியால் மருமை கண் நிறைய துன்பம் வரும் என்று மேல் வரும் என்றும் அதாவது அந்த பாவம் மிகுதி ஆறும்போது நரகத்துக்கு போக வரும் அடுத்த ஜன்மும் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய பிறப்பு கிடைக்குமான சந்தேகம் அவனுக்கு நிச்சயம் சொல்ல முடியாது என்ன பயமும் இருக்கும் மேல் வரும் காரிய விசாரணை இல்லாமல் விசாரணையினால் ஒரு பயத்தினாலும் அதாவது இப்படி விசாரணை பண்ணும்போது பயம் உண்டாகும் மிகவும் உள்ளத்தில் திடுக்கு திடுக்கு என்று மாறாது நின்று பறை அறியுமானால் திடுக்கு திடுக்குன்னு அடிச்சுக்கோ மனசு என்ன இப்படி வந்துடுமே அப்படி நினைக்கும் போதுன்னா பக்கம் பக்கம் இருக்கும்போது அவன் ஒழிந்த மற்றையார் பூமி என்கோ இவர் என்ற அர்த்தம் ஆகவே அற்பசெல்வத்திலே உடையவரும் மனக்களிப்பு மிகுந்திருப்ப ஆகலில் மகாசெல்வத்தினுடைய அந்த ராஜாவுக்கு பயங்களும் அவற்றால் வரும் துன்பங்களும் இல்லை என்று சொல்லலாம் சாதாரண மக்களே சந்தோஷமா இருக்கும்போது அவை சக்கரவர்த்திக்கு பெரிய இன்பம் இலக்குத்தான் செய்யும் அப்படின்னு சொன்ன சாதாரண மக்களுடைய சுகம் எப்படி இருக்குன்னு சொல்ற மகாபோகங்களை அலுவலத்துக்கொண்டு மனக்களிப்பு மிகுத்திருப்பர் என்று நீ சொல்வாய் விவேகமின்மையால் மேல் வரும் காரிய விசாரணை பண்ண பண்ணாத மனுடருக்கு மனக்களிப்பு அல்லது விவேக விசாரணை உடைவோருக்கு இன்பம் இன்று என்பது என்று அறிவாயாக யாருக்கு மேல் விசாரணை நாளைக்கு நடக்கிறது பற்றி கவலைப்படுறானோ அவனுக்கு துன்பம் தான் நாளை பற்றி சிந்தனை இல்லை என்பது சுகமாக இருக்கலாம் பரவாயில்லையே நாளைக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கலாம் அவன்னா அப்போ நாளைக்கு பற்றி சிந்தனை இல்லைன்னு சொன்னாக்கா இப்போ நாளைக்கு வரும்போது அவனுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுது கஷ்டம் வந்தது அவன் துக்கம் வரும் இதுபோல் சென்ற வாரம் வேலை அந்த வேலைக்கு கூலி கழிச்சு போச்சு கிடைத்த பிறகு இந்த வாரம் சும்மா கூட சாப்பிட்லாம் வேலை பார்க்காமல அப்போது நான் வேலை பார்க்காம சாப்பிட்றேன் என்று கம்பீரமாக இருக்கலாம் அடுத்த வாரம் சம்பளம் இல்லை அப்போ என்ன பண்ணுவான் போச்சு இப்போ தக்கப்படுவா இல்லைவா அதுபோல் இங்கேயும் நாம் இதை பிரார்த்தானுசாரமாக ஒரு பௌபாகியம் கிடைத்தாலும் அந்த பகபாகியத்தில் அனுபவித்துக்கொண்டு புண்ணியகாரங்கள் செய்யலைன்னு சொன்னால் நாளை பாவம் வரும்போது இதுக்காக தான் செய்யும் மேற்காரியம் கருதுற களிபுர்த்தி இருப்பார் சந்தோஷமா இருப்பாங்க நாளைக்கு நம்மளுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சொல்லுவார்கள் இப்பெல்லாம் மழை இல்லை மழை கால மழைக்காலம் பனிக்காலம் வெயில் காலம் காலங்களில் வீதியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது மழைக்காலத்துக்கு உள்ள அப்படி சம்பாதிச்சு மழை பெய்யும் போய் சம்பாதிக்க முடியாது சும்மா சாப்பிடலாம் சரி மழை காலத்து வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு உதாசீன விருப்பம் அவன் மழை காலத்தை திண்டாடுவான் திண்டாடுவான் அதனால்தான் மழை காலத்துக்காக இப்போது சம்பாதிச்சு வச்சுக்கணும் என்று யாருக்கு இருக்கும் அவன் காவலுக்குதான் செய்யும் மழை பத்தி சிந்தனை இல்லாதவன் காவல் இருக்குமா இருக்காது ஆனா அது சந்தோ நீடிக்குமா நீடிக்காது அதுதான் சொல்றான் விவேகம் இன்மையால் மேல் வரும் காரிய விசாரணை பண்ணாத மாடருக்கு மனக்களிப்பு அல்லது விவேகமும் விசாரணையும் உடையவர்க்கு துன்பமேன்றி இன்பம் இன்று என்று அறிவாயாக கூற்று எனும் பயத்தான் பயத்தானும் என்ற உண்மையால் இந்த உண்மை கூற்றனும் பயம் அது உண்மையால் விசாரணையினால் வரும் பயம் அறிவிக்கப்பட்டது உள்ளம் பறையறைதல் மிகுந்த பயம் என வரை போன்று அறிதான் அதிக பயம்னு அர்த்தம் யாவற்காயினும் விவேகம் பொழுது தேக போக துன்பமாய் தேக போக போகம் துன்பமாய் தோன்றும் என்பதும் அவது போது அவை இன்பமாய் தோன்றும் என்பதும் கண்டுகொள்க விவேகம் இருக்கும்போது அதை பற்றி சிந்திக்கும் போது இந்த போக பாக்கியங்களில் விருப்பம் வராது ஐவே காலத்தில் வரும் ஏன் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிற இந்த நல்ல சூழ்நிலை பிறார்த்து நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது நாளைக்கு பிறாரத்தை மாறலாம் அப்படி மாறும்போது இந்த போகபாகியத்தில் குறை ஏற்படும் என்று நினைக்கும்போது அந்த விவேகம் உள்ளவன் இந்த புகபாகியத்தில் அதிக விருப்பம் கொள்வதற்கு நியாயம் இல்லை அப்படி கொள்வதற்கு நியாயம் இல்லாத காரணத்தினால அவனுக்கு கழிப்பு என்பது அதிகமாக இருக்காது அப்போ என்ன செய்வான் சரி எதை இன்றைக்கு இப்படி இருக்குது நாளைக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதனால எதுக்கெடுத்து திருப்திங்கிற ஒரு அளவுக்கு தான் இருக்க முடியும் அது இந்த சாதாரண நிலையில் மிகவும் கழிப்பாக இருக்காங்களே ஜம்மாங்கம்பாடி இந்த பாவன் மக்கள் அப்படி போயிருக்க முடியாது விவேகம் எப்படி மாட்டாங்க என்பது சொல்லப்படுது உலம் மிக பறையென்று அறைவென்பதற்கு உதாரணம் குறிந்தாள் பிறந்தவார் இரத்தல் பிழையாதன பிரயாதன்யம் என்றறிந்தால் உருந்து விளையத்து மயலுற்றிதல் வான்மீது இறந்தவரை உச்சி விழுவோன் இடைகோள் இன்பம் உளம் மிக பயன் என்று அறைவென்பதற்கு உதாரணம் குறுந்தல சென்றார் பிறந்தவர் இறத்தல் பிழையாது இது விதி யார் பிறந்தாலும் ஒரு நாளைக்கு தாகத்தான் வேணும் என அறிந்தார் என்று யார் நிச்சயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உருந்துயர் ஒழிந்து இனிய உள்ள நினைவாரோ கர்மான்சா வரக்கூடிய அந்த துன்பங்களை சிந்தனை செய்து இருப்பு இருந்து அதை விடு விடுபடுவதற்கு நினைப்பார்களோட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நினைக்க மாட்டார்கள் மறந்து விடயத்து மயலூட்டு இடுதல் இதெல்லாம் இல்லாமல் சிந்தனை இல்லாமல் விஷயங்களிலே கிடைத்ததில் போக பாக்கியத்தில் மூழ்கி இருப்பவர்கள் இறந்த வரைக்கின்ற மலை இருக்கே அது உச்சியிலிருந்து ஒரு விழுவரான தவிர விழுந்துட்டான் விழுந்து வரும்போது அந்த கா வாய் தளத்துட்டு வர்றோம் அந்த சமயத்தில் ஒரு தேர்ந்தொளி காத்தில் வாயில் படம் படம் செய்ற்று அப்போது நல்லா நல்லா இருக்கணுங்கிற ஆனால் சும்மா இருக்கேன் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான் அந்த சமயத்தில் நாட்களில் பட்டது தேர்ந்தொழி அப்போ தேர்ந்தொழியை சப்பிக்கிட்டு ஆக ஆனந்த ஆனந்தங்கிறானம் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எங்கேயோ போயிருப்பான் பாதாரத்தில்லாம் இருப்பான் சித்திரம் போவான் இப்படிப்பட்டவர் இன்பத்தை அனுபவிக்கிறாங்க உலக மக்கள் விழுவின் இடைக்கோளி இன்பம் அந்த இடைக்காலத்தில் வரக்கூடிய இன்பம் அப்படி இப்படி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் தற்காலிக இன்பம் இல்லையா நிரந்தர இன்பம் இல்லை உதாரணமாக சொல்றாங்க நாங்க நிரந்தரமா ரொம்ப நாள் அனுவிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது கூட முடி அப்படி சொல்ல முடியாது இடையிலேயே அவர்கள் துன்பம் இருக்கான் செய்யும் பல்வேறு துன்பங்கள் இருக்குதான் செய்யும் அப்படி இருக்கிறதுனால உலகத்தில் இன்பத்துக்கே முழுமையான ஒரு வாய்ப்பாக துன்பத்துக்குள் வாய்ப்பு கிடையாது இல்லை கலந்தா இருக்கு அது ஞான மார்க்கத்தில் இது சைர தர்மம் சரித்துக்கு வந்தது மனதுக்கு வந்தது என்று பிரித்து ஆத்மா எப்போதும் அளந்து என்று காணும்போது அந்த மனமானது சமநிலையம் உதாசீனம் பெயர்றதுக்கு அது சமயத்தில் சசானந்தம் பானமாகும் அது பேர் நிசானந்தம் பெயரும் அது எப்போது ஆனந்தமாக இருக்கிறது அப்போதுதான் விவகார காலத்திலையும் அவ மன அமைதி அடைஞ்சிருக்கும் வெளிமனம் விவகாரம் பண்ணும் உள்மனம் அமைதியாக இருக்கும் அது அமைதியான மனசில் ஆனந்தம் தோட்டிக்கொண்டு தான் இருக்கும் அது ஞான நிலை அவர் இருக்கிறதுனால அவர்களுக்கு பிரார்த்த அனுசாரம் வரக்கூடிய துன்ப சூழ்நிலையும் இன்பச் சூழ்நிலையும் சாபந்தான் இருக்கும் சாபானை பழகிருக்கிறதுனால அப்போ போது ஒரு இன்பம் வருஷம் அந்த இன்பந்தான் நிசானந்தம் பெரு அது ஆத்மானந்தம் தான் ஆத்மானம் வெளிப்பட ஆனந்தம் விஷயங்கள் ஆனந்த இருக்குன்னு நம்புறதே இல்லை ஜானி ஒருபோது சிறுக்கு நம்புறதில்லை அப்படி நம்புறதெல்லாம் அஞ்ஞான காலம் தான் அபியாச காலத்தில் காலம் நம்ப சில பால் நம்பாமல் ரெண்டு காலந்து இருக்கும் ஆகவே ஆத்மா ஆனந்த அடையும் அது எப்போது மனம் அமைதி அடைவதோ சமயபாவனை அடைவதோ அப்போது வெளிப்படும் என்றும் இந்த இலக்கணம் தெரிந்து அனுபவித்து கொண்டு வந்தவர்கள் இந்த நினைக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு தேன் சொல்லி விழுந்து சுகம் அடைற மாதிரி ஒரு சுகம் அடைகிறாங்க தேன்சொழி சோகம் என்பது இந்த பாட்டு கருத்து அதனால அவர்களுக்கு வரக்கூடிய இன்பமானது அவர் இன்பம் அல்ல என்பது கருத்துடைய நெஞ்ச தவளம் நன்றி அறிவாரில் நன்றன்னா ஞான மார்க்கத்தில் ஈடுபடுகிற காட்டிலும் இல்லைன்னா காட்டிலும் அர்த்தம் அறிவாரில் அதை விட அவரே காட்டிலும் கயவர் திருவடையார் கீழ்மக்களுக்காக அவர்கள் மேன்மை சிறப்புடையவர்னு அர்த்தம் அது எப்படி சிறப்புடையவர் நெஞ்சத்து அவளம் இல்லார் அவர் மனதில் துக்கம் கிடையாதுன்னார் இன்னும் பரவாயில்லையா போ கீழ் மக்களே உயிரும் சொல்கிறீங்களேன்னு அவர்களுக்கு நாள என்ன நடக்கும் தெரியாது அதான் காரணம் நாளை பற்றி சிந்திக்காத மக்கள் தான் மக்கள் எவன் நாளைக்கு அவனுக்கு இந்த மாதிரி அல்பசுகத்துக்காக பெரிய சுகம் நினைக்க மாட்டான் அற்பத்தார் மகிழும் வாடும் அப்படின்போ ஆகவே நந்தறிவாறு கைவார் திருவிழையார் லெங்க ஆளுமார் அப்படின்னா இதெல்லாம் இந்த உலகத்தில் பொருள்கள் மூலமாக சுகம்கிற புத்தி உள்ள வரைக்கும் இந்த மாதிரி விவகாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அது எப்போது அந்த புத்தி நிச்சயம் மாறி ஆத்ம்தான் சோடியம் என்று எப்போது வருதோ அப்போது இந்த பொருள்களில் வரக்கூடிய சுகத்தை சுகமாக கருதாமல் அந்த சுகம் ஆத்ம சுகம் என்று நினைத்து மனதில் ஒரு அமைதி ஏற்படும் அந்த அமைதிக்கு பின் வரக்கூடிய ஆனந்தம் எப்போதும் உள்ள ஆனந்தம் தான் அது சானந்தம் என்றும் இன்னும் சுழித்தி காலத்தில் வரக்கூடிய ஆனந்தம் பிரம்மானந்தம் என்றும் சமதி காலத்தில் வரக்கூடிய ஆனந்தம் யோகானந்தம் என்றும் விசாரணை அதாவது நாமரை பற்றி நீக்கி நீக்கி பார்க்கும் போது மன அமைதி ஏற்படும் அது அதிதானந்தம் என்றும் பஞ்சகோஷ நான் எல்லாம் நாள் விசாரணை பண்ணும்போது எஞ்சியிருக்கிற ஆத்மா இருக்கிறது என்று ஒரு மனோபாவம் வந்து அமைதியடையும் போது அது ஆன்மானந்தம் என்றும் விஷயத்தின் மூலம் வரும்போது விஷயானந்தம் ஆனால் விஷயத்தின் மூலமும் ஆனந்தம் கிடையாது இருந்தால் விஷயானந்தம் பேர் தூங்கி எழுந்த பிறகு வரக்கூடியது வாசனானந்தம்னு பேர் இப்படி ஆனந்தங்கள் எட்டு விதமாக பிரித்தாலும் கூட எல்லாம் ஒரே ஆனந்தம் தான் அந்த உபாதியை பொறுத்து பிரிக்கப்பட்டுருணும் அவ்வளோதான் இந்த எட்டு ஆனந்தங்களும் உபாதி அற்ற வரக்கூடிய ஆனந்தத்துக்கு என்னுடைய வெளிப்பாடுகள் யோகானந்தத்தில் எழுதி பாடு நன்றறிவாறு கைவர் திருவுடைய தவளமில்லார் என்று சொல்றார் புறப்படுதல் என்பால் குறுக்கு யோனிகளின் தீமையும் குடியில் நிறைய உரைப்பதன் பிறப்போடு சொல்றார் என் மானுட பிறப்பின்கண் இன்பம் இல்லை ஆனால் இப்பிறப்பிற்கு மேலாயிரு மேலாய தெய்வ பிறப்பிறான் இன்பம் இல்லையோ என்ற சோழனியை நோக்கி கூறுகின்றார் சரி மனித பிறப்புல சக்கரவர்த்தி வரைக்கும் இன்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க புண்ணியம் செய்து தேவலகத்துக்கு போறாங்களே அங்கே சுகம் இல்லையா என்று கேள்வி என்பது இந்த மாவிட இந்த மாவடர் போல் உற்பத்தி லயங்களை உடையவராய் அவற்றுக்கு இடையராகிய திதிக்கண்ணும் பல வியாதிகளையும் கர்த்தரு சத்துருக்களால் பய பயங்களையும் அடங்காத காம குரோதாதிகளையும் அடையப்படுதலில் தேவர்களுக்கும் இன்பம் என்னை உள்ள ஊர்த்த யோனிகளாகிய தேவகதி மரகதிக்கண் வரும் சிறப்பு இவைகளானால் குறுக்கி யோனிகளாகிய மிருககதியினது துன்பங்களையும் மகாபாவிகள் வீழலுற்ற நரககதியின் அது மிகுந்த பெரிய துன்பங்களையும் சொல்வதென்னை ஆகையால் பிறப்பின்குன்பமே அல்லது இல்லை என்ற இந்த மோடர் ஜென்மம் முடிஞ்சு புளியில்தான் தேவாலயத்து போலாம் அங்கே இன்பம் இல்லையான்னா அங்கேயும் கிடையாது எதனால அங்கேயும் நோய்கள் இருக்கு கத்திர சத்துருக்கள் அங்கேயும் பயம் இருக்காங்க அறக்கபடியிலானவர்கள்னா பயம் உண்டாகும் அதாவது இந்த மேல் நிலையில் உள்ளவர்களுக்கு இப்படி ஒன்று சொன்னா அவர் நரகத்தில் சொல்ல வேண்டியது எல்லாம் இருக்கு அது துக்கம்தான் அப்படிப்பட்ட துக்கம் பண்ணி பார்த்தா பிறப்பெண்கண் துன்பமே தேற்றாகாரம் அல்லது இல்லை என்பது பெறப்படுகள் நார்கதியுள்ளம் அதிகமாக உள்ள தேவகதி கண்ணும் இங்கனும் துன்பமே வரும் வீடு ஒன்றுமே இன்பம் என்பதும் கண்டுகொள்க அதனாலே நார்கதி ராஜம் அண்டஜம் சுவம் உத்ஜம் என்று சொல்லக்கூடிய நால்கதிகள் அந்த நாலு இதில் கூட அதிகமாக உள்ள தேவகதி இருக்கே அது கிலோ இன்பம் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் வீடு ஒன்றுவே இன்பம் என்பதை இதனால் பெறப்படுகிறது குறுக்கி யோனி என்றமையால் ஒரு தவ யோனி வரிவிக்கப்பட்டது சேர்த்துக்கொள்ள இதுதான் எல்லா துன்பங்களிலும் நிறைய துன்பம் அதிக மாதிரி அறப்பெரும் சேர் என்றார் முழுமையான என்று சொல்லப்பட்டது மாணவர்க்கம் மற்றும் என்னை உள்ள சுகம் என்றதற்கு உதாரணம் குறுந்தென்று சொல்ல தீய வசுவண்டு நோயுண்டனங்கனார் நோய்கள் எல்லாம் தாயான காயம் உண்டு கைதொழ வேணு வேண்டுநரும் உண்டு கற்பத்தே மாயும் தன்மை உண்டானால் வானோர் கென்னை வானவர்க்கம் மற்றும் எண்ணெய் உள்ள சுகம் என்பதற்கு உதாரணம் பெருந்தோட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு இப்ப தேவர்களுக்கு சுகமில்லைன்னு சொல்றீங்கன்னா அது எப்படி சுகமில்லைன்னு உதாரணப்பாட்டுமான விளக்கிறார் தீய அசுரர் பகை உண்டு அங்கே கொடுமையே தொழிலாக கொண்டிருக்கின்ற வசன கூட்டத்தினாலே அந்த பயம் வகை உள்ளாகிறது சற்றம் ஆர்வம் மிக உள்ளு அதனால் சற்றம் துக்கம் ஆர்வம் விருப்பம் உள்ளாகிறது மிக உள்ளு நோய் உள்ளு அங்கேயும் மக்களுக்கு நோய் இருத்தான் செய்யும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அஸ்வினி குமார்னு சொல்லக்கூடிய பெரிய விதம் தேவையில்லை அங்கே அவளுக்கு வேலை எங்கே ஆஸ்பத்திரிகளும் டாக்டர் அதிகமும் மருந்துகளையும் அதிகமாக இருந்தால் அங்கே நோய்கள் அதிகமாக்குது அர்த்தம் அங்கே ஒரு ஊரில் மருந்துகளே இல்லை டாக்டரும் இல்லை அப்படின்னு அந்த ஊரில் நோய்கள் குறைவு அது இல்லாமல் இருக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த மறைமுகமாக நோய்களின் சொல்லி காட்டுவது மருந்துகளையும் ஆச்சரியம் கரு காமம்ாயான காயம் எ நோய்களுக்கு தேவசெய்லம் சொல்லக்கூடிய ஒரு சைரம் கொடுக்கிறாங்க சரீரத்தில் இந்த சுழற்சுவை விழுந்து கொண்டு அலுவலக அது சுகமே என்று சொல்வதற்கு இல்லை மாறி மாறிதான் வரும் ஆனால் மிகுதியா சுகம் இருக்கிறதால அது சொல்லப்படுது அதால அணங்கனார் நோய்க்கெல்லாம் தேவையான காயம் உண்டு கைத்தொழாக வேண்டுநேரும் உண்டு ஆண்டா நடுமை பெரியவர் என்று எப்பொழுத்திருக்க மாறுது அங்கேயும் உள்ளு கர்ப்பத்தே உண்டானால் அங்கே கர்ப்ப ஆரம்பத்தில் பிறப்பார்கள் கர்ப்பவழிக்கு இருப்பாங்க அப்போ எனப்பொன்று நிச்சயம் மனிதஜவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில் பிறந்தால் எண்ணெய்க்கு சாவாங்க என்னைக்கு விருப்பம் சொல்ல முடியாது அது வரைக்கும் நீண்ட கால விருத்தாளம் கூட உடம்புலாம் தளர்ந்து போகுது சாப்பிட முடியறதில்லை ஜீரணாகிறது அப்படிப்பட்ட நிலையிலும் மரணம் அடைஞ்சாகணும் அவங்களுக்கு மரணம் உண்டு காலை நீட்டிப்பே அவளையா மரணம் எல்லாருக்கும் உண்டு என்பது கருத்து அப்படி இருக்கிறதுனால ஆனால் என்ன வேணுண்டு வானோருக்கும் என்று ஒரு சில பொம்மே வச்சுக்கணும் சொல்லக்கூடிய வருந்த அவர்களுக்கும் என்ன சுகம் இருக்கிறது இல்லை என்றபடி ஆகவே எவ்வளோகத்திலையும் சுகம் இல்லை என்பதற்கு இந்த பாட்டு விளக்கமாக சொல்லுது அடுத்த பாட்டு மார்த்தன் உரோகியாம் யஞ் புரந்த புயத்தில் வாதம் தக்கற்கு சுரநோயுண்டு கயரோகம் சோமனுக்கு நீர் இழிவு வருணர்க்கு இவ்வாற அமரக்கு நோயுண்டு மருத்துவரும் புகர் என்ன சுக்கராச்சார கூடுச்சக்கருக்கு மார்த்தண்டன் குற்றவகி மார்த்தாண்ட சூரியன் குட்டரோகியா இருக்க எங்களுடன் தலைநோய் எங்கேயா பொருடன் யார் பிரம்மதேவன் புயத்தில் அந்த தேவர்களுக்கு எல்லாம் பிறந்த அரசனாகிய இந்திரனுக்கு புயத்தில் வாதமாக இருக்கு தக்கருக்கு சுரநோய் உண்டு தச்ச பிரதாபதி அவருக்கு சுரநோய் வந்துடுமா சோமனுக்கு கயிறு ரோகம் சோமன் சூரிய சந்திர பகவான் அவருக்கு செயரோகம் இருக்கான் வர்ணருக்கு நீரிழிவு வர்ண பகவானுக்கு எப்போது நீரிழிவு வியாதி இருக்கும் மழை வெளிக்கிட்டே இருக்குல்ல இவ்வாறு அமரருக்கு நோய் உண்டு மருத்துவரும் உண்டு என்ன நோய் நிபத்துக்களுக்கு செல்வமாய் சொல் பௌத்திரமாய் புதிய நித்தமாய் ஒரு வீடு கேட்டுமற்றதனில் பிரியமற்றினமும் உணவுருவம் போல பிறவியே பெற விரும்புதலே இப்போது சொல்றார் என்பது யாவர்க்கும் கிடைத்தற்கரிய பொருளை பெற்ற காலத்தும் தாம் பெற்ற அப்பொருளை எளிதாக கருதி அதன் கண் விருப்ப மற்றும் பிராதனவாகிய எளியவாயினும் அவற்றை அரியவாக கருதி விரும்பானுகின்ற உயிர்கள் இது என்னையோ ஏம அறிஞ்சிலே உலகத்தில் இவர்களுடைய இலக்கணம் என்ன எந்த பொருள் பெறுகிறார்களோ சின்னதாக போயிடும் இன்னும் பெறாத பொருள் ஏதாவது இருந்தால் அது ஆசை வரும் இது சுபாவம் அப்படி இருக்கும்போது இவர்கள் ஒரு பொருள் இருக்கே ஆத்மா அது போய் சிந்திக்கிறதே இல்லை சிந்திக்காதனால் என்ன செய்கிறாங்க உயிர்கள் இதை என்னையோ அறியாமறியோம் தாம் முன்னர் அடையாத செல்வமாக சொல்லப்பட்ட மின்மலமாய் ஆத்மா எப்படி இருக்கு இதுவரைக்கும் சொல்ல முடியாத நிலையிலே இருக்கின்ற எந்த விதமான குற்றங்களும் இல்லாதது மின்மலம் தமக்கு உரிய ஞானானந்தமாய் அழியாத அழியாததாய் தடுத்தில் இருக்கின்ற ஞானானந்தமாய் நாசமில்லாததாய் ஒப்பற்ற மோச்சம் உண்டென்று கேட்டிருந்தும் திருவண்ணகாலத்தில் அங்காங்கு நீ சச்சாஞ்சலி மாறுக்கிறாய் என்று கேட்டிருந்தும் கூட அதற்கான விருப்பமற்று அப்படி உயர்ந்த பொருளாக இருக்கின்ற முத்தி இல்லை ஆசை இல்லாமல் முன்னர் தாம் அடைந்த அடைந்ததாய் அடைந்த அடைந்ததாய் அசுத்தமாய் துக்கமாய் அனித்தமாயில்லை பிறவையே இன்னமும் அடைய விரும்புதல் என்று நம்முடைய உண்மையான ஆத்மா அசோடிமா இருக்கு கடப்பில்லாம இருக்கு அது எப்படி இருக்கு மின்மலமாய் தனக்குரிய ஞானானந்தமாய் அழியாததாய் ஒப்பற்ற மோட்சம் இருக்கிறது என்பது சொல்லப்பட்டது இப்போது கொஞ்சம் விளக்கம் பெற்றதை சிறிதாக்கிய ஆக்கி பெறாததின் மேல் இச்சை விதிப்பது உயிர்களுக்கு இயற்கை குணமாயிருக்கவும் தாம் அடைந்த பிறப்பு அசுத்தம் துக்கம் அனித்தியம் என்பது கண்டிருந்தும் தாம் அடையாத வீடு சுத்தம் சுகம் நித்தியம் என்று கேட்டிருந்தும் அதனை நீங்கி இதனை அடைய விரும்பவில்ின்றி அதனையே உயிர்கள் விரும்புவதிலும் தெரிய விற்கிலும் ஈதனை என்றான் வீட்டின்பம் உயிர்க்கு அனநியமாகலும் உரிய தீர்ச்சுகம் என்றார் ஜீவர்களுக்கெல்லாம் அவஷ்டம் அனன்யம் அந்நியம் ஆனால் மற்ற உலகியற்பள்கள் சரிமல்ல அந்நியம் ஆனால் நம்ம அனிமே நினைக்கிறது இல்லை நினைக்கிறோம் அது அவிச்சார திசை அஞ்ஞானம்னு சொல்றாங்க செல்வமாய் என்பதற்கு உதாரணம் தேகலாத்திரம் ஒரு பொழு ஒருபோர் உளிய காலத்தும் இருவினை இன்றி இன்பத்தை அழிப்பதாகும் பொருளா இதன் மேலன்பு பொருந்திடாதாரும் உண்டோ திருவிழா கல்வி சிறந்த சான்றோர்களாமீங் முனமடையா செல்வமாய் என்பதில் உதாரணம் சொல்லப்பட்டது ஒரு பொருள் எக்காலத்தின் உள்ளதாகி ஒரே அத்வைதம் ஏகவசம் ஏகவேதம் ஒரு பொருள் எக்காலத்தும் மூன்று காலங்களும் உள்ளதாகி சிறப்புடைத்தாய் அது மேன்மையாக இருக்கிறது இருவினை இன்றி மேலாம் இன்பத்தை அளிப்பதாகும் அந்த ஆத்மா சுகம் எப்படி இருக்கு இருவனைக்கு அப்பாற்பட்டது குணாதிதன் என்று சொல்லப்படுது அப்படி இருவனைக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற அது என்று தெரிந்த பிறகு அதில் அன்பு செலுத்தினோம் அல்லவா பொறுவிலா இதன் மேலன்பு ஒருந்திடாத ஒரு லக்கணம் தெரிந்த பிறகு அன்பு சில்தான் இருக்க முடியுமா திருவிழா அகன்ற கல்வி சிறந்து சான்றவர்கள் டாமி ஆகவே இந்த விஸ்தாரமான ஞானமாக இதில் உள்ள படிப்பானது சிறந்து சான்றோர்கள் அதோடு அவர் கற்றவர்கள்லாம் சான்றவர்கள் என்று இந்த பாட்டில் ஆத்மாவனுடைய லட்சணத்தை சொல்லி அந்த ஆத்மா அனன்யம் தன்னைத்தேரவேறு இல்லை என்று வலியுறுத்துகிறார் ஆகே ஆத்மாவானது சஜித்தானது நித்தியம் அடிக்கடி சொல்கிற மாதிரி இங்கே போய் மாற்றி என்ன சொல்கிறார் சொல் பௌத்திரமாய் செல்வமாய் உரிய சுட்சிகமாய் நித்தமாய் இவ்வளவு அடைமொழி ஒரு வீடு என்று சொன்னார் ஆகவே இப்படிப்பட்ட நிலையை இன்னும் கூட முனமரும் பொள்ளா பிறவையே பெற விரும்புதல் என்ன ஆச்சரியமா இருக்குங்கிற ஆச்சரியம் சொல்றாரு இப்படிப்பட்ட உயர்ந்த நிலை நம்மிடத்துல இல்லை நாமாவே இருக்கும்போது அதையும் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம்